அலாஹுன் நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு வரோம் இப்ப போன வாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு விஷயம் சொல்ல தவறிய விஷயம் வந்து அதை சொல்லிட்டு நம்ம நிகழ்வுக்குள்ள போயிருவோம் நம்ம போன வாரமே பார்த்தோம் உமையாவை வந்து அப்துர் ரஹ்மான் இப்போ ரோ கைதியாக பிடிக்க முயன்றாங்க அவங்களை எப்படி சகாபாக்கள் கொலை பண்ண உமையா பார்த்து அப்துல் ரமான் நான் வந்து நெருப்பு கோழியோடைய ரக்கையை போல அந்த நபரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹம்சா ரதியுல்ல அந்த அளவு உக்கிரமாக போர் களம் இருந்தது அப்படிங்கறத இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்ததாக கைதிகளுடைய விஷயத்துல ரசூல்லாம் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கறத பாத்தோம்னா முதம்பின் அதி அப்படிங்கிற ஒரு நபர் இவர் வந்து காபிரே நல்லவராக இருந்தாரு இவருடைய வரலாற நம்ம முன்னாடியே பாத்துக்கிறோம் இவரு இஸ்லாத்துக்காக இஸ்லாமியர்களோடு எப்படி ஒரு இணக்கமாக இருந்தாரு இவர் எடுத்த சில நன்னடத்தைகள் முன்னெடுப்புகள்லாம் நம்ம முன்னாடியே வரலாறுகள்லாம் பார்த்திருக்கிறோம் நபிசுல்லா சொன்னாங்க கைதிகளெல்லாம் விடுவிக்குமாறு இவரு என்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருந்தா நான் வந்து அனைத்து கைதிகளையும் விடுவிச்சிருப்பேன் அவர்களை வந்து அப்படின்னு அபிசிசனம் ஓமையோடு கூறுவாங்களை குறிப்பாக இந்த பத்திரித்தாட்டும் போது முத்தையம்பின் உதவி விட்டுப்ப இந்த நத்தன்களை அப்படின்னு சொல்லி நபிசுல்ல குறிப்பிட்டாங்க அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா நபிசுல்ல வந்துட்டு எப்படி மக்கள் இடத்துல மக்களை பொறுத்து எதிரில் இருக்கிறவங்க யாரு அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நபிசுல்லாசுடைய செயல் இருந்திருக்கு ஒரு நல்ல மனிதர் இஸ்லாத்திற்காக அவருக்கு ஆசிராக இருந்தாலும் இஸ்லாத்துக்காக அவர் ஒரு இணக்கமாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார் சொன்னா அவரை மதிப்பதும் இஸ்லாமத்தில் வந்து ஒரு அங்கமாக இருக்குது அப்படிங்கறதாக நபி உக்குமாபின் அபிமோ அவனையும் நதரின் ஹாரிஸ் இந்த இரண்டு பேரையும் கைதிகள் நம்ம முன்னாடி பார்த்தோம் பெரும்பெரும் தலைவர்கள் அவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டார்கள் இந்த இரண்டு கைதிகள் குறிப்பா இந்த இரண்டு பேரை மட்டும்தான் ரசுல்லா சுல்லாஸ்லாம் அவர்கள் இரண்டு பேர்த்தையும் கொலை செய்யணும் அப்படின்னா மொத்தம் 70 கைதிகள்ல இந்த இரண்டு பேர் நிச்சயமாக கொலை செய்யப்பட்டு ஆகணும் அப்படின்னா அதுல உக்குமா வந்து கேட்கிறான் சிலாஸ்கையும் எல்லா கைதிகளையும் நீங்க எந்த மாதிரி நடத்துறீங்களோ அதே மாதிரி என்ன நடத்துங்க ஏன் என்ன மட்டும் என்னையும் அவரை மட்டும் கொலை பண்றீங்க அப்ப என்ன வந்து மத்த கைதிகள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார் அது உடனே நபிசுலாசுல வந்து அவத்தில் வர சூளுகி நீ வந்து அல்லாவோடும் அல்லாவுடைய ரசூலோடையும் பகைமை கொண்ட அதனால உனக்கு இதுதான் நிலைமை அப்படின்ன பிறகு சொல்றான் அதாவது என்னுடைய குழந்தைகளை யாரு பாத்துக்குவா என்னுடைய வாரிசுகளை யார பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கணும் உடனே நபிசுல்லா வந்துட்டு அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் நெருப்புக்கு நெருப்பு அப்படிங்கிற அப்ப உடனே திரும்ப ஹாசிம் பின் சாபித் ரதியுல்ல அவர்களை கூப்பிட்டு நபிசுல்ல வலம் வந்து உக்குபாவையும் அலி ரதிலையும் கூப்பிட்டு நதல் பின் ஹாரிஸ் அவர்களையும் நபிசுல்லா அவர்களை கழுத்தை வெட்டி கொலை செய்ய சொன்னார் ஏன் இவர்களை வந்து நபிசுல்லாஸ்லாம் ஏன் இவர்களை குறிப்பிட்ட அந்த எழுவது கைதிகள் இருந்தும் ஏன் இந்த இருவரை மட்டும் நபிசுல்லாம் கொலை செய்ய சொன்னார் முதலாவது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் முக்கிய தலைவர்கள் இஸ்லாமத்தை எதிர்த்த முஸ்லீம்களை கொன்ற முக்கிய எதிரிகளை அல்லாவுடைய எதிரிகள் எல்லாம் மாண்டிட்டாங்க அதுல மிஞ்சி போனதுல மிகவும் கொடூரமான மிகவும் விஷமத்தன்மை கொண்டவங்க இந்த ரெண்டு பேர் நம்ம முன்னாடியே வரலாறுல பாத்துருப்போம் உக்குமா இருக்கிறானே மிக மிக கொடுமையாக நம்பி சிலாரசோட நடந்து கொண்டவன் குறிப்பா வந்து நம்பி சிவாரசம் தொழுதில் இருக்கும் போது சஜிதாவில் காலை வச்சு கழுத்துல அமுக்கணும் நம்பி சொல்லி காட்டுறாங்க என்னுடைய கண்ணு வெளியில வந்துருமான்னு பயப்பட்ட அந்த அளவு போர்ஸ் அவங்க அமுக்கணும் காலில் மேலும் நபிசிலாஸ் ருக்குல இருக்கும்போது ஒட்டக குடலை எடுத்துட்டு வந்து கழிவுகளோடு இருக்கக்கூடிய ஒட்டக குடல் எடுத்துட்டு வந்து போட்டவனு திரும்ப பாத்திமாதியல ஒட்டகூடலை வந்து தூக்கிட்டு போனாங்க அதே போல இந்த நஜரபின் ஹாரிஸ் இவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா வாரசிகத்துக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய இஸ்மந்தியார் மற்றும் அருஸ்தும் இவர்களுடைய கவிதைகள் இவர்களுடைய கட்டுக்கதைகள்லாம் கேட்டுட்டு வந்துட்டு நபிசுல்ல அவங்க நபித்துவத்தை சொல்லக்கூடிய சூழல் இவன் என்ன பண்ணுவான் கதைகள்லாம் சொல்றேன் நானும் வந்து ஒரு நபி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் வந்து நபியை போல நானும் கதை சொல்றேன் பாருங்க வாங்க என் கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து நபிசுல்லாலுடைய சபையில அமர வைக்காம இவனும் வந்து பயங்கரமான ஒரு விசமத்தனம் பண்ணிட்டான் அப்ப இவர்களை நபிசுல்ல மன்னிப்பதற்கு தயாராக இல்ல அப்ப இதைத்தான் இப்னு கசிர் ரம்துல்லா சொல்லி காட்டுறாரு இவர் வந்து இவங்க இரண்டு பேரும் முஸ்லீம்களை எதிர்ப்பதில் தலையாயவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்னு கசிர் ரஹ்துல்லா சொல்லி காட்டுறாங்க இப்ப இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது முத்தாம்பின் உதய் அவருக்கு நபிசுல்லா சிலம் பாருங்க அவர் கேட்ட அனைத்து கைதியையும் விடுத்து விடுவித்துவாங்க இவங்க ரெண்டு பேர்த்தா என்ன பண்ணாலும் மன்னிக்க மாட்டாங்கிறாங்க அப்ப ஒரு நபரை ஒரு நபருடைய செயலை வைத்துதான் அவர்களை நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நபிசுல்லா தீர்மானிச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறதும் நியாயம் கிடையாது எல்லாத்தையும் வந்து தண்டிக்கதும் நியாயம் கிடையாது எதிர்க்கக்கூடிய அவருடைய செயலை பொறுத்து தான் அவர்களுக்கு நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் அப்படிங்கறத இந்த செயல்கள் நம்ம பார்த்துக்கணும் மேலும் நபிசுலா அரசு கூடிய கைதிகளுடைய விஷயத்துல சொல்லி காமிச்சாங்க அதாவது கைதிகள் நீங்க கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கு கட்டளை எந்தளவு சொன்னா அதுல கைதியாக இருந்த அபு அசீஸ் அப்படிங்கற ஒரு நபர் இவர் யாருன்னு சொன்னா முசாபின் உமை ரதியும் அவர்களுடைய சகோதரர் இவர் வந்துட்டு கைதிகளாக ஒரு கைதியாக மாற்றாரு இந்த கைதி அந்த கைதியே சொல்லி காட்டுறாரு சகாபாக்கள் எல்லாமே அன்சாரிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க சொன்னா பேருச்சம்பளமும் ரொட்டி வச்சிருப்பாங்க பேருச்சம்பழம் வந்து அவர்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ரொட்டிய கொடுப்பாங்க அவங்க பசியை முழுமையாக தீர்த்துக்க மாட்டாங்க பேரிச்சம்புலம் வந்து அவங்க சாப்பிட்டு ரொட்டி எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அளவு வந்து மதிச்சாங்க கைதிகளை அதே போல அபுல் ஆஸ் பின் ரபியாவும் வலிது பின் முகீரா இவர்கள்லாம் சொல்லி காட்டுறாங்க சகாபாக்கள் அதாவது அவர்களை பிடிச்ச சகாபாக்கள் வந்து நடந்து வருவாங்க கைதிகள் எங்களை ஒட்டகத்தின் மேல உட்காரச்சு கூட்டிட்டு வருவாங்க அந்த கைதிகளை வந்து எங்களை வந்து நபிசுல்லாதுடைய கட்டளையின் பேர்ல கண்ணியமாக மீது நடந்து கொண்டாங்க இப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் கைதியாக இருந்தாலும் இஸ்லாத்தை கொன்று ஒழிக்க வேண்டும் அந்த நபர்கள் அவர்களை கைதியா பிடிச்ச பிறகு கைதியாக இருந்தாலும் அவர்கள்ட்ட சகாபாக்கள் நடந்த விதம் நபிசிலாசம் நடக்க சொல்லி கற்றலை விதத்தின் மூலமாக பெரும்பான்மையான கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அதுவும் குறிப்பா அவர்கள் வந்து கைதியாக இருக்கும் போது கைதியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு போயிட்டு திரும்ப வந்து ஏத்துக்கொண்டாங்க கைதியாக இருக்கும் போது ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா பயத்துக்காக உயிர் பயத்துக்காக ஏற்றுக்கிட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் சொல்வீங்க நாங்க உளமாற ஏற்றுக்கொள்றோங்கிறதுக்காக தான் விடுதலையான பிறகு போயிட்டு வந்துட்டு அதுவும் பல பேர் வந்து மக்காவுக்கு போயிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்ப நடத்தையை பொறுத்து தான் இஸ்லாம் பரவும் அப்படிங்கறத நம்ம இந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் முன்னாடியே குறிப்பிட்ட அபு அசீஸ் அதாவது முசாபிள் உமை ரத்தீல்லான் அவர்களுடைய சகோதரர் இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்ப அடுத்தது கைதிகளுடைய விஷயத்துல அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிம் இவரும் பத்ரி வித்தத்தில் வந்து கலந்து கொண்டாரு இவரும் கைதியாக பிடிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம சென்ற அமர்வுகளே பார்த்தோம் இவருடைய விஷயத்துல நபிசுல்லா வந்துட்டு நபிசுல்ல சொல்லி காட்டினாங்க இவரு வந்து கைதியாக பிடிக்கப்பட்ட போது இவர் சொன்னாரு யார சோல்லா நான் வந்து முஸ்லீம் அப்படின்னாரு தொடர நபிசுல்லா வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது சேலை வைத்துதான் நாங்க தீர்மானிப்போம் உள்ள உள்ள என்ன இருக்கு தெரியாது எ எதிர்க்க நீங்க வந்தாச்சு எதிரி படைகள்ல நீங்க வந்துட்டீங்க செயலை வைத்துதான் நாங்க தீர்மானிப்போம் அதனால நீங்க அவர்களேதான் கருதப்படுவீங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்குரிய ஈட்டுத் தொகையை கொடுத்துட்டு நீங்க விடுதலை ஆகி போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ உடனே அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர் அப்போதைக்கு ஒரு ஸ்டார்டா தேற்றுக் என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் என்ன பண்றாரு என்கிட்ட காசு இல்ல என்னை விடுவிக்கிறதுக்கு என்ன காசு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டாரு நம்ம இங்க குறிப்பாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னா நபிசுல்லா இது சட்டம் எடுக்க வேண்டிய விஷயம் சட்டம் அனைத்து இமாம்களும் இந்த சட்டத்தை தான் எடுத்துக்கொள்றாங்க குறிப்பாக உமர் இல்லானு ஒரு விஷயம் தீர்ப்புக்கு வரும்போது உமரது இல்லானு தீர்ப்பு அளிப்பாங்க நாங்க வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வைத்துதான் நாங்க வந்து தீர்மானிக்க முடியும் உங்க உள்ளத்தில் இருக்கிறது அல்லாதான் அறியுமா இப்ப நபிசில்லா அலம் ஒருவர் எதிரி படையில இருந்திருக்கிறாரு தான் முஸ்லீம் என்பதை வந்து அவர் சொல்றாரு சொன்னா அந்த நேரத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்காவில் இருந்து படையோட கிளம்பி வரும்போது ஒருவேளை நான் மரணிச்சுட்டா இந்த பணத்தை எடுத்து பயன்படுத்திக்கோன்னு புதைச்சு வச்சுட்டு வந்தீங்கல்ல பொருட்கள் அந்த பொருளை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க உடனே யார் உம்முல் பல் அதாவது அப்பாஸ் பின் அப்துல் முத்தலீப் அவங்களுடைய முத்தலீப் என்ன பண்றாரு மனைவிக்கும் தவிர யாருக்குமே தெரியாது கண்டிப்பா உங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துருக்கணும் நான் வந்து உங்களை வந்து நபியாக ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி உடனே அதே இடத்துல களிமா சொல்லி உடனே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு இருபது உக்கியா பணத்தை வந்து அந்த அந்த புதைத்து வைத்துலேயே இருபது ஊக்கியாவை விடுதலை கிடையாது அல்லா இதை விட அதிகமாக சொல்லி அல்லாஹுக்கு ஆறுதல் அப்ப ஒரு கராமத்து இதுக்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதம் அப்படிங்கிற இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக கைதிகளுடைய விஷயத்துல இந்த அபுல் ஆஸ் அப்படிங்கிற நபர் இவர் யாருல்லா சுல்லா சொல்லும் அதாவது மகள் அவருடைய கணவர் இவர் வந்து காபீராக இருந்தார் விஷயம் வந்து காபீரை திருமணம் முடிக்கக்கூடாது அவர்களோட உறவை தொடரலாம் அப்படின்னு அப்ப இருந்தது அதன் பிறகு அல்லா அந்த சட்டத்தை தளர்த்தி காஃபிரோடு எக்காரத்து கொண்டு வாழக்கூடாது அப்படின்னு சட்டம் வருவதற்கு முன்னாடி இருந்த சட்டம் இது அப்ப இவர் என்ன பண்றாரு அபுல்லாஸ் ரசுல்லா சுல்லாஸ் மருமக அவரும் படையில வந்திருந்தார் எதிரி படையில வந்திருந்தார் இவரை வந்து விடுவிக்கிறதுக்கு தொகைகளை வந்து அனுப்புறாங்க யாரு ஜைனி சொன்ன அப்ப ஜைனும் இவர்கள் அனுப்புறாங்க அதுல அனுப்பும்போது அவர்களுடைய தொகையோட சேர்த்து ஒரு நெக்லஸையும் கொடுத்து அனுப்புறாங்க இந்த நெக்லஸ் யாரோடதுன்னு சொன்னா கத்திஜா ரதியல்ல அனுகா ஓடது இவர்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது இப்ப இந்த நெக்லஸ் நபிசுல்லாஸ்லம் கைக்கு கிடைக்கிது இதை பார்த்த உடனே நபிசுல்லா அந்த ஒரு கலைய கலையபுரமான ஒரு இடத்துல கூட கத்திஜா ரதியாவுடைய நினைப்பு வந்துருது அவர்களுக்கு அவர்களுடைய நினைப்பு வந்து அந்த நெக்லஸ் பார்த்தோம்னா பழைய நினைவுகள்லாம் வந்துருது நபிசுல்லா வந்து யார் கைதியாக பிடிச்சாங்களோ இந்த அபுல் ஆசை வந்து கைதியாக பிடிச்ச அன்சாரி சஹாபிட்ட நீங்க விரும்புனீங்கன்னா இந்த நெக்லஸையும் அவங்கள்டே கொடுத்து அவரை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ் பெற்றுக் கொள்ளாமையே மற்ற தொகைகளை பெற்றுக்கொண்டு அவரை வந்து விடுவிக்க சொல்லி நபிசுலாசன் கோரிக்கை வைக்கிறாங்க அந்த சஹாபியும் நபிசுதாசன் சொல்லி சஹாபாக்கள் நிராகரிப்பாங்களா அப்ப அந்த நெக்லஸையும் அவங்கள்டே கொடுத்து விடுவிச்சிடுறாங்க அதுவும் நிர்பந்தப்படுத்த இங்க நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியம் என்ன சொன்னா ஒரு தளபதி ஒரு நபி அந்த நாட்டுக்கே தலைவர் நீங்க விருப்பா அந்த நெக்லஸ் அவங்கள்டே கொடுத்து விடுவிச்சிருங்க விடுதலை செய்ய அபுல் ஆசை ஒரு நிபந்தனை போட்டு இனிமேட்டு நீ முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த சூழ்ச்சியும் செய்யக்கூடாது எந்த பொருளையும் கலந்து கூடாது ஒன்னு இரண்டாவது என்னுடைய மகள அங்கிருந்து நீ அனுப்பிடு அப்ப இந்த இரண்டு நிபந்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டு மக்காவுக்கு போறாரு போன உடனேயே அவர் என்ன பண்றாரு கினானா பின் ரபியா அதாவது அவருடைய சகோதரர் அபுல் ஆசுடைய சகோதரரோடு ஜைனப் நதியை வந்து அமிச்சு வைக்கிறாங்க இதை வந்து இபுல் இஷா கிராம வந்து பதிக்கிறாங்க அவங்களுடைய வரலாற்று தொகுப்புல அப்ப இந்த கினானா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய அம்புகளையும் அவருடைய அம்பு கூட்டையும் எடுத்துக்கொண்டு என்ன சொல்ற என்ன பண்றாரு அவர்களை அவர்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அவர்களுடைய பாதுகாப்புலயே வந்து கொண்டு வர மக்களிருந்து ஜைனப் அதுலாவ பாதுகாப்புலே கொண்டு போறாங்க மதின வரைக்கும் கொண்டு போகும்போது சில குறைசிகள்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா குறைசி ஆண்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா துதுவா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர்களை இடை மறித்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஈட்டியை வச்சு பயமுடுத்துறாங்க அதுல குறிப்பாக ஹப்பா ரிபுனு அஸ்வத் அப்படிங்கிறவன் ஈட்டிய வச்சு அந்த பெண்மணிய ரசுல்லா சுல்லாசுடைய மகளை துன்புறுத்துறான் பயமுடுத்துறான் கொள்ற மாதிரி பயமுறுத்துறான் உடனேயே எந்த அளவுன்னு சொன்னா அவங்க அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்க அவங்களுடைய கருவே களைஞ்சிருச்சு அந்த இடத்துல அந்த பயத்தினால கரு களைஞ்சிருச்சு இதை பார்த்த அந்த கினானா இப்ப ரபியா அவர் என்ன பண்றாரு சொன்னா தன்னுடைய அம்பு அம்பு கூட்டுகள் அம்பை எடுத்து யாராவது இனிமேட்டு பக்கத்தில் நெருங்கினீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய அனைத்து அம்புகளையும் ஏதாவது தலையில கண்டிப்பா சொறவேன் நான் அனைவருடைய தலைவிலும் அனைவருடைய தலையிலையும் நான் சொறிகிடுவேன் அப்படின்னு சொல்லி அம்பு ஐய ஆரம்பிக்கிறார் உடனே இதை பார்த்த அபு சூப்பியான் என்ன பண்றாரு சமாதானப்படுத்த சமாதானப்படுத்தி நமக்கு நடந்த இழப்புகள்லாம் சொல்றாரு நமக்கு இது பயங்கரமான இழப்புகள் இவரும் காஃபி கினானாவும் காஃபி தான் அபு சூப்பியானும் காஃபீராக தான் இருந்தார் நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு நம்ம முக்கிய தலைவர்கள்லாம் இழந்திருக்கிறோம் பேர்பட்ட இழப்பு இருக்குது நீ என்ன இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து அவர்களை துன்புறுத்தவும் சொல்லல இவர் என்ன சொல்றாரு இவ்வளவு இழப்புகள் நடந்த பிறகும் பாதுகாப்போடு வெளிப்படையா இந்த பெண்ணும் அனைத்து அரபு தேசத்திலிருக்க அனைவருக்குமே நம்ம எவ்வளவு பலகீனமான உரங்கள் தெரிஞ்சு போயிரும் மறைமுகமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு கூட்டுப்போம் மான பிரச்சனை இப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன சொன்னா குறைசிகள் அவர்கள் கொடியவர்களாகவே இருந்தாலும் பெண்களை எப்படி மதிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்க வேண்டியது நீங்க அவங்க கௌரவ கௌரவம் ஒரு சைடு இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க இன்னைக்கு பல முஸ்லிம் நாடுகள்ல ஆண்களை கொன்றும் பெண்களை கற்படுத்திக் கொண்டோம் எவ்வளவு அட்டு நடக்குது அல்லாவுடைய எதிரிகள் அல்லாஹ் அவர்களை நாசமாக்கணும் எந்த அளவு முஸ்லிம் பெண்களுடைய கற்பை சூறையாடி லட்சோபட்ச மக்களுடைய கற்புகளை சூறையாடி கொண்டிருக்கிறாங்க கணவனை வெளியில அமர்த்திட்டு பெண்களை முஸ்லீம் பெண்களை கற்பளிக்கக்கூடிய சூழ்நிலையை கூட பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் குறைசிகள் எந்த அளவு கண்ணியமாக பெண்கள் விஷயத்தில் நடந்து கொண்டாங்க காப்பிரர்களாக இருந்தாலும் அப்படிங்கறத இது போன்ற சம்பவங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்ப உடனே வந்துட்டு அவங்க கொண்டு போய் மதிநாள விட்டுறாங்க அதே போல அடுத்தது கைதிகளுடைய விஷயத்துல அபு அப்படிங்கிற ஒரு கைதி இவரு வந்துட்டு இவர் ஒரு ஏழை இவரை விடுவிக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளாதாரமும் கிடையாது மற்றவங்கெல்லாம் அங்க இருந்த பொருளாதாரங்கள் எல்லாத்தையுமே வச்சு விடுவிச்சிட்டு போறாங்க இவர் சொல்றாரு யார சொல்லா எனக்கு விடுவிக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்ல எனக்கு குழந்தை குட்டி இருக்கு என்ன வந்து விடுவிச்சிருங்க யாரோ சொல்லா அப்படின்னு சொன்ன உடனே நபிசுல்லா வந்து நிபந்தனை போடுறாங்க என்னன்னு சொன்னா நீ இனிமேட்டு எந்த பொருளையும் முஸ்லீம்களுக்கு எதிராக கலந்து கொள்ளக்கூடாது முஸ்லீம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க திரும்ப இந்த ஆளு என்ன பண்றான்னு சொன்னா உகதுலையும் வராது உகது யுத்தத்திலையும் போர்க்களத்துக்கு இந்த அபு அஸ்தா அப்படிங்கிற நபர் வந்து உகதுக்கும் கூட்டு வந்து உகதுக்கும் வந்துடுறாரு அல்லாவுடைய நாட்டத்தை பாருங்க உகதுலயும் கைதியா மாட்டிடுறாரு இவர் உகதுலையும் கைதியா மாட்டின பிறகு இந்த நபர் என்ன சொல்றாரு இதே கதையை சொல்றாரு யார சொல்லா ஏழை எனக்கு குழந்தை குட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பிசுராசன் சொல்றாங்க நீ வந்து இங்க இருந்து நான் உன்னை விடுவிச்சு போன பிறகு நீ உன்னுடைய தாடிய தடவி நான் நபிய ரெண்டு முறை ஏமாத்திட்ட பத்தியா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு அளிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதாவது இன்னும் நம்ம பாசையில சொன்னு சொன்னா நம்ம தப்பிச்சு கொண்டோம்னா மீசையை முறுக்கி சொல்லுவாங்கல்ல பெருமையா முத்தியா நபியவே நான் ரெண்டு முறை ஏமாத்திட்டேன் அப்ப அவங்களுடைய வழக்கம் தாடிய தடவி பாத்தீங்கள நான் நபியவே ரெண்டு முறை ஏமாத்திட்டேன் அப்படின்னு நீ சொல்றதுக்கு நான் வாய்ப்பு மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அவருடைய கழுத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி நபிசுல சொல்லம் அந்த நபரை அந்த இடத்துல கொலை செய்ய சொல்றாங்க கட்டளை நபிசுலம் பிரபலமான ஹதீஷ் தான் ஒரே குளியில் ஒரு மூமின் இருமுறை உழுக மாட்டான் சொல்லி காட்டுறாங்க அப்ப ஏமாத்த ஒரு முறை ஏமாந்தவர் சொன்னா இரண்டாவது முறை ஒரு மூமின்னு ஏமாறுவது ஒரு மூமியினுடைய பண்பு அல்ல அப்படிங்கறத விளங்கி பண்ணணும் நபிசுலம் இரக்கம் காட்டக்கூடியவர் தான் அன்பு செலுத்தக்கூடியவர்தான் பரிவு காட்டக்கூடியவர் தான் மன்னிக்க கூடிய ஆனா அதையே காரணமாக வைத்துக் கொண்டு நம்மளையே திரும்ப திரும்ப எதிர்த்து நம்மளையே கொலை பண்ணி நம்மளுடைய பெண்களை கொலை பண்ண நம்மளுடைய முஸ்லீம்களை கொலை பண்ண நம் எத்திலையும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்ப அடுத்ததாக சுஹல்பின் அம்ரு அப்படிங்கிற ஒரு கைதி இவர் வந்து மிக சிறந்த கவிஞராக இருந்தார் மிக சிறந்த கவிஞர்களில் முக்கியமான நபர்களாக இருந்தார் குறைச்சிகள் இடத்துல இப்ப இவரு வந்து குறிப்பா வந்து இவர் அப்போது நபிசுலாவாச மக்கள் இருக்கும்போது பாட்டு படிப்பாரு நிறைய கதைகள் சொல்லுவாரு மாட்டியிருக்கும் போது உமர் ரதியுல்ல முன்பு இரண்டையும் எப்படி கவிதை சொல்றான்னு பாப்போம் அந்த நான் கூட கவிதை சொல்றோம் உமர் ரதியுல்ல கேட்கறாங்க உடனே நபிசுலாவா வந்துட்டு அல்லாஹ் இவரை இவருடைய திறமைகளை கெட்டதுக்கு பயன்படுத்தினால அல்லாடினால் இதை நல்லதுக்காக பயன்படுத்துவாங்க அதனால இவரை மன்னி மன்னித்து ஈட்டுத் தொகையை பெற்றுக் கொண்டு மன்னித்து விட்டுருவோம் அப்படி சொல்லி நபிசுல்லா சின்ன ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு மன்னிச்சு விட்டுறாங்க நபிசுல்லா மரணத்தின் போது மக்காவில் பல மக்கள் முருத்ததாகி போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்ப இந்த சுகைபின் அமர் தான் கவிதை பாடி மக்களுடைய உணர்ச்சிகளை எழுப்பி மக்கள முஸ்லீம்களாகவே வைத்திருப்பதற்கு முக்கிய காரணம் இவர்தான் என்ன சொன்னாரு சொன்னா இஸ்லாத்திற்கு கடைசியாக உள் வந்து முதலாவதாக வெளியே வெளியேற பாக்குறீங்களா அப்படி அப்படிங்கறது போல ஏன்னா மக்கா வாசிங்களா அந்த நேரத்தில் கடைசியாக தானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க விஜரி ஒன்பதுல தான் மக்காவின் வெற்றிக்கு போது அவங்க இஸ்லாத்திற்கு வந்தாங்க அப்படிங்கறத அவங்க வரலாற்று பார்க்கறோம் இப்ப இஸ்லாத்திற்கு இறுதியாக வந்துட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதில் முதன்மையாக நீங்க இருக்க விரும்புறீங்களான்னு சொல்லி இது போல கவிதைகளை உணர்ச்சி பொங்கக்கூடிய கவிதைகளை சொல்லி அங்க இருக்கக்கூடிய முருத்தத்தாக கூடிய சூழ்நிலையை மொத்தமா மாத்தினார் அப்ப நபியுடைய ஒவ்வொரு செயலும் எதிர்க்கூடிய அந்த நபர்களுடைய செயலை பொறுத்துதான் இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அப்ப அடுத்ததாக கைதிகளுடைய விஷயத்துல நபிசில்லாத மற்ற கைதிகள் அங்கிருந்த கைதிகளுக்கு எல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து கொடுப்பதற்கு ஈட்டுத் கொடுப்பதற்கு முடியாமல் இருந்ததோ அவர்களுக்கு நபிசில் நிபந்தனை என்னன்னு சொன்னா பத்து குழந்தைகளுக்கு எழுத படிக்க கத்துக் கொடுக்கணும் அதுதான் விடுதலை ஆகிறதுக்கு நிபந்தனை விடுதலையாக இந்த உண்மைத்துக்கு முதல் முதல் இறங்கிய கட்டளையே இக்கிற படிங்க அப்படிங்கறத இறங்கிய கட்டளை அப்ப எழுத படிப்பதற்கு கல்வி நபிசரா எவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம பார்க்க முடியும் நம்ம இடத்துல ஒரு தவறான ஒரு அணுகுமுறை நம்மள்ட்ட இன்னைக்கு இருக்குது அதாவது துன்யா கல்வி தீன் கல்வி அப்படின்னு பிரித்து பார்த்துட்டு இருக்கணும் கல்வி இரண்டு வகை தான் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி இப்ப இரண்டு பயனுள்ள கல்வி அனைத்து கல்வியும் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளணும் இதுல நம்ம அதுவும் குறிப்பாக இந்த விஷயத்துல பார்க்கணும் சொன்னா இது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கல்வி துனியாவுடைய கல்வியா தான் இருக்குது ஏன்னா மார்க்கல்வி நபி இருக்கும்போது காஃபீரை நபி எழுதப்படிக்க ஒரு கைவிய காஃபீர்களை சொல்லிக் கொடுன்னு சொல்றாங்க கல்வியை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பிரிச்சாங்க இன்னைக்கு துனியாவுடைய கல்வி முக்கியத்துவம் கொடுக்க கூடாது தீனுடைய கல்வி அது மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு அப்ப அதையும் நம்ம இங்க வந்து தெளிவு பெற வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கு இந்த கைதிகளுடைய விஷயத்துல பொதுவாகவே அனைத்து கைதிகளுடைய என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் அந்த சூழலில் இருக்க இமாமை பொறுத்தது அப்படிங்கிறத கைதிகளை கொள்வதற்கும் உரிமை இருக்கு உதாரணமாக உக்பா நதர்பின் ஹாரிசா அவர்களை போன்று அவர்களை வந்துட்டு ஈட்டுத் தொகையை அவர்களை வந்துட்டு மன்னித்து விடுவதற்கும் உரிமை இருக்குது உதாரணமாக இந்த அபு அபு அஸா அபுல் ஆஸ் இவர்களை போன்று ஈட்டு தொகை பெறாமல் பெறாமல் விடுவதற்கும் அனுமதி இருக்கு நம்ம அதுவும் அடுத்ததாக அவர்களை அவர்கள் நாடக்கூடியவர்களை அவர்கள் விரும்பியவர்களை அடிமையாக வைத்திருக்கோம் இது கல்வி சொல்லிக் கொடுக்க பணிவிடைகள் செய்ய அடிமையாக வைத்துக் அனுமதி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமாக பார்க்கலாம் அப்ப இதுதான் கைதிகளுடைய விஷயத்தில் அல்லாவுடைய விதி அல்லாவுடைய கட்டளை நம்ம ஜெனிவாவுடைய விதி அந்த விதி இந்த விதி அந்த விதிகளை விட அல்லாவுடைய கட்டளை இதுதான் அல்லா கைதிகளுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியது சொன்னது இதுதான் இதுதான் வந்து அந்த நேரத்தில் பின்பற்றப்பட்டது இமாம்களால் பின்பற்றப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக இந்த பத்ர யுத்தத்தில் கலந்து கொண்ட நபர்களுடைய ஸ்டேட்டஸ் அவர்களுடைய தரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஜிப்ரல் அலுவலகம் நபிசுல்லா அலுவலம் அவர்கள் இடத்துல பத்தி என்ன நினைக்கிறீங்க இவர்கள் முஸ்லீம்களிலேயே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க உடனே ஜிப்ரே அலிஸ்லம் சொல்லி கேட்டுறாங்க எப்படி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லயே இவர்கள் சிறந்தவர்கள் சொல்றீங்களோ பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க சிறந்தவங்க சொல்றீங்களோ அதே மாதிரி மலக்குகள்லயே படைக்கப்பட்ட மலக்குகள்லயே சிறந்தவர்கள் யாரும் சொன்னா இந்த பத்ரயுத்தத்தில் கலந்து கொண்ட மலக்குகள் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க முக்கியமான யுத்தம் அப்படிங்கிறத நம்ம கருத்துல இஸ்லாத்துல தபக்கத்து பத்ரீன்பாங்க அதாவது பத்ரயுத்திற்கு கலந்து கொண்ட சகாபாக்களுடைய தரம் இருக்கே அந்த தரம் யாருக்குமே கிடையாது உலகத்தில் உலகம் படைக்கப்பட்டதுல உலகம் அழிய போகும் வரைக்கும் இருந்த முஸ்லீம்கள் குறிப்பாக நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய தோழர்களையும் நம்ம உம்மத்து கேமத்த வரைக்கும் வரக்கூடிய உம்மத்துக்கள்ல பத்ரி சஹாபாக்களுடைய ஸ்டேட்டஸ அடைவதற்கு யாராலே முடியாது அந்த சிறந்த ஒரு யுத்தம் அது சிறந்த மனிதர்கள் அவர்கள் அப்ப மலக்குகளுக்கும் அதில் கலந்து கொண்ட மலக்குகளும் படைக்கப்பட்டதிலிருந்து மலக்குகளே சிறந்தவர்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டாங்க எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிற புரிந்து கொள்ளணும் அதே போல இந்த பத்ரயுத்தத்துடைய சிறப்பை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஹாதி அபிபல்தா ரவி எல்லாரும் இவர் வந்து பத்ரயுத்தத்தில் கலந்து கொண்ட சகாபாக்கள் ஒருவர் இவர் வந்து கொலை குற்றத்திற்கான ஒரு தவறை புரிஞ்சிருவார் அந்த அந்த வரலாறு நம்ம பின்னாடி பார்ப்போம் மக்கா யுத்தத்தின் போது இவர் என்ன பண்ணா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் மக்காவிடக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க இருந்து நபிசல்ல பிளான் எல்லாம் எழுதி நீங்க ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு தூது அனுப்பிடுவார் இது இருக்குதே நம்மளுடைய எதிரிக வந்து கொலை குற்றத்திற்குரிய தண்டனை சட்டமும் நம்மளுடைய சீக்கிரட் மூவ ஆரம்பி மூவெல்லாம் நம்ம கொண்டு போய் நம்மளோட எதிரி நாட்டுல கொடுத்தோம் என்ன பண்ணுவாங்க அப்ப இது வந்து கொலை தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை புரிஞ்சுப்பாரு இப்ப உடனே இவரை பிடிச்ச பிறகு உமர் அதி இவரை கையில கொடுங்க இந்த முனாபி நான் கொண்டுறேன் இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது நபிசுல்லா அலுவலம் குரான் இருக்க ஆயத்தை ஓதி காட்டி நீங்க விரும்பியதை செய்து கொள்ளுங்க உங்களுடைய முன்பின் பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு ஆயத்திற்கு நான் பத்ரில் கலந்து கொண்ட சகாபாக்களை குறித்து அந்த வசனம் உங்களுக்கு நினைவில்லையான்னு நபிசுல்லா அலுவலம் வந்து அந்த வசனத்தை ஓதி காட்டும் போது உமர் அது இல்லாம சொல்லிக் காட்டுறாங்க என்னுடைய கண்கள் வந்து தாரை தாரையா தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறான் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிச்சுப்ப நீங்க விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் சொல்றான்னு சொன்னா அப்ப அந்த யுத்தம் எவ்வளவு சிறப்பான ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னொரு ஹதீஸ் வருது பத்ரயுத்தத்தில் கலந்து கொண்டவர்களும் ஹுத்பியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்களையும் நரக நெருப்பு தீண்டாது அப்படிங்கிற இன்னொரு அறிவிப்பையும் நம்மளால பார்க்க முடியும் அடுத்ததாக பத்ரயுத்தத்தினால் ஏற்பட்ட பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னா அல்லாத்தாலா நயவஞ்சகர்களை வெளிப்படுத்தி காட்டணும் அந்த யுத்தத்திற்கு பிறகுதான் நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கிறதே தெரிய வந்துச்சு நமக்கு தெளிவாக தெரியும் முஷரிக்கள் முஸ்லிம்கள் இந்த ரெண்டு கேட்டகரி தான் இந்த காபிர்கள் நமக்கு நேரடியாக எதிர்க்கக்கூடியவங்க நமக்கு தெரியும் நேரடியா ஒருத்த குத்தவரான் சொன்னா அவரை நம்ம ஈஸியா தடுத்துடலாம் ஆனா இந்த முஷிரிகன்கள் இருக்கிறாங்களே மிக மிக மிகேஞ்சரான ஆளுங்க அதனாலதான் அல்லா தலா சொல்லிக் காட்டுறாங்க அதாவது முனாபிகளை பத்தி சொல்லும் போது அல்லா குரான் அவர்கள் நரகத்தில் அடிப்பகுதியில் அதிக தண்டனை பெறக்கூடியவர்களே இந்த முனாபிகள்தான் இந்த நயவஞ்சகர்கள் தான் இவர்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளோட நோன்பு வைப்பாங்க நம்மளோட அஜி செய்வாங்க நமக்கு உட்காந்துக்குவாங்க நம்மளுடைய ராணுவ ரகசியத்தை தெரிஞ்சுக்குவாங்க அனைத்தையும் போய் காபீர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு குற்ற அப்ப இந்த நயவஞ்சகர்களை வந்து வெளிப்படுத்தி காட்டினதே இந்த யுத்தத்திற்கு பிறகுதான் குறிப்பா வந்து இவர்கள் குறிப்பா இவர்களை பற்றி அல்ல இரண்டாவது அத்தியாயம் பதினான்காம் வசனத்தை சொல்லி காட்டுறான் இவர்கள் வந்து நாங்களும் உங்களை போலதான் நம்பிக்கையாளர்கள் தான் ஆனா வந்து அவங்க நம்பிக்கையாளர்களை விட்டு விலகி காபீர்களோட போயிட்டாங்கன்னு சொன்னா நான் வந்து உங்களோட தான் இருப்போம் உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அப்படின்னு இந்த நயவஞ்சனங்களை பத்தி அல்லா தலா சொல்லிகாட்டுறோம் அடுத்ததாக இந்த பத்ருவை ஒட்டி நடந்த சம்பவங்கள்ல உமேர் இப் வஹாப் அப்படிங்கிற ஒரு நபர் அவரும் சஃபின் உமையா இவர்கள் இரண்டு பேருமே குறைசி காத்திர்கள் இவர்கள் இரண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த பத்ரு நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்ல காபத்துல்லாவுக்கு அருகில் உட்காந்து பேசிக்கிறாங்க இப்ப இந்த உமையாவும் அதே போல இந்த சஃப்வானும் உமரும் சஃப்வானும் என்ன பண்றாங்க பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க நபிசுல்லா கொலை பண்ணணும் யார் சொல்றான் சஃப்வான் சொல்றாப்ல நபிசுல்லா கொலை பண்ணணும் அவர் எப்படியாவது ஏன்னா பயங்கர இழப்பு பதில் குறைசெயலுடைய இழப்பு பயங்கர இழப்பு உடனே உமரு பின் வகா என்ன பண்றாரு எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க கடன்கள் இருக்கு இதெல்லாம் யாராவது பொறுப்பெடுத்துக்காங்கன்னு சொன்னா நபிசராசத்தை நானே கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே சப்வான் என்ன பண்றாருன்னு சொன்னா ஓகே இந்த பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன் உன்னுடைய வாரிசுகளை நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய கடனையும் நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு இந்த உமேரி வஹாப் என்ன பண்றாரு தன்னுடைய வாழை எடுத்துட்டு போய் ஊற வைக்கிறாரு விஷத்தில் அது விஷத்துல நல்லா ஊறி இருக்கு விஷத்துல ஊற வச்சுட்டு பாலை எடுத்துக்கொண்டு மதினாவிலிருந்து மக்காவுக்கு போறாரு போன உடனே அங்க ஒரு சபை சபையெல்லாம் உட்காந்துருக்காங்க குறிப்பாக உமரதியில்லானு உட்காந்துருக்காங்க அபிசாசனம் அந்த சபையில இல்ல உமரதியில்லானும் சஹாபாக்களும் உட்காந்து உமரதியில் லானு பத்ரல கலந்து கொள்ளாத சஹாபாக்களுக்கு பத்ரல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எடுத்து உரைத்துக் ஏன்னா பத்ர் அவ்வளவு முக்கியமான யுத்தம்ல சாபாக்களும் ஆர்வமாக கலந்து கொள்ளாத சாஹாபாக்கள் உமரது என்ன பண்றாங்க நாய் வந்துட்டான் இவன் வந்துருக்கான்னு சொன்னா கண்டிப்பா நல்ல விஷயத்துக்காக கொண்டு வந்திருக்கான் இந்த நாய புடிங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி தன்னுடைய கத்தி முனையில கழுத்தை வந்து கத்தி முனையில அரஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போறாங்க ரசூல்ல சொல்ல கொண்டு போனா யார சொல்லா இவன் இவன் ஏதோ ஒரு தவறான செயலுக்காக தான் வந்திருக்கிறான் அப்படி சொன்ன உடனே நபிசுலாதன் வந்துட்டு அவரை விட்டுருங்க அவர் விட்டுருங்க சொன்ன பிறகு உமரதுல்லான்னு விட்டுட்டு போயிடுறாங்க இருந்தாலும் உமரதுல்லான்னு என்ன பண்றாங்க சுத்தி இருக்கக்கூடிய சஹாபாக்கல்ல இவங்க மோசமான ஆளு இவனுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க உடனே நபிசுல்லாத வந்துட்டு நபிசுலாஸ் இந்த நபர் உமேர் பின் மகாப் வந்துட்டு இம் தசபாக அப்படிங்கிறாரு அதாவது குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க உடனே நபிசுதாசனம் அல்லா எங்களுக்கு இதை விட சிறந்ததா கொடுத்திருக்கா அஸ்லாம் வலைக்கம் ரசமத்துல்ல அப்படிங்கிறாங்க இதட் மார்னிங் அப்படின்னா பிறகு அல்லா எங்களுக்கு அதை விட சிறந்ததா நாங்க இதை கொண்டுதான் இங்க மட்டும் வாழ்த்து சொல்லிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க நான் சொல்ல உடனே நீ ஏன் இங்க வந்த கேக்குறாங்க அதுக்கு அவரு சொல்றாரு என்னுடைய மகன் இங்க இருக்கிறாரு கைதியா அவரை விடுவிப்பதற்காக வந்த இல்ல நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு நபிஸ்லா சொல்லிருக்கிறேன் அல்லாவின் தூதரே நான் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஏன் வால் கொண்டு வந்தீங்க மறைச்சு வச்சிருக்க வால் அதுவும் ஏன் வால் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கும் இந்த வாளுக்கு நாசம் உண்டாகட்டுமாக இந்த வால்னாலதான் நாங்க எங்களுக்கு பெரிய இழப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வாழ் மேல நாசம் உண்டாகட்டும் சொல்லி சொல்றாரு உடனே வந்துட்டு இப்ப சொல்லு உண்மையே சொல்லு நீ ஏன் வந்து இங்க வந்த அப்படின்னு கேட்ட அவர் சொல்றாரு என்னுடைய மகனை விடுவிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் திரும்ப சொல்லா பக்கத்தில் உட்காந்து பேசிக்கொண்டாங்க அப்படியே வந்து நடந்ததை மொத்தமாக நபிசுலன் படம் பிடித்து காட்டு மாதிரி சொல்றாங்க இத கேட்ட உடனே இந்த வகாப் என்ன பண்ற அதாவது இந்த உமர் வகாப் என்ன பண்றாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது நானும் சஃப்வான் மட்டும்தான் அங்கே இருந்தோம் யாருமே இல்லை இதை ரகசியம் முன்னெடுப்பாக எடுத்தோம் இதை நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இறைவனுடைய தூதராக தான் இருப்பீங்க இறைவன் கும்ப உங்களுக்கு செய்தி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அஸ்ரது அன்னக்கார சூழ்நிலை உங்களை நான் நம்பியாக ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி உடனே அவர் சுகாதார ஏற்றுக்கொள்றேன் உடனே அவர் என்ன பண்றாரு அதே கத்தியோட திரும்ப போறாரு போன உடனே உமயிர் வர்றத பாத்துட்டு சப்மான் என்ன பண்றாப்ல சரி ஓகே டாஸ்க முடிச்சிட்டா போல சந்தோஷம் ஏன்னா திரும்ப வரா டாஸ்க் பயிராருந்தா அங்கே கண்டிப்பா கொலை பண்ணிருப்பாங்க திரும்ப வராருன்னொன்னே இவருடைய ஊகம் என்னன்னு சொன்னா தூரத்திலிருந்து வரும்போதே ஓகே கொண்டுட்டாரு போல அப்படின்னு சந்தோஷத்துல மக்கள் எல்லாம் கூட்டி உங்களுக்கு பத்திரில கிடைச்ச வருத்தம் இருக்கே அந்த வருத்தத்துக்கு எல்லாம் இப்ப சந்தோஷ செய்தி கிடைக்க எல்லாரும் வாங்கன்னு சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வர வச்சு ஒண்ணு கூடிறாரு இவர் வந்தவர் என்ன பண்றாரு யாரு இந்த உமரு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நடந்த சம்பவத்தையும் அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தாவா பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களும் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே வரலாற்றில் பார்க்க முடியும் இப்ப அல்லா இது அல்லா நிகழ்த்தி காட்டி ஒரு அற்புதங்கள்ல ஒன்று இத பார்த்த உடனே சப்ப என்ன பண்றாரு உன்னோட பேசவே மாட்டேன்னு அவரை ஏசி அவரை கடுமையான முறையில திட்டி சஃப்வான் போயிடுறார் இப்ப இதுவும் பத்ரு ஒட்டிய பத்ருவை ஒட்டி நடந்த ஒரு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத பார்க்க முடியும் அடுத்ததாக பத்ருவில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்னன்னு சொன்னா முதலாவதாக வெற்றி அல்லாவின் புறத்திலிருந்து வருது இந்த பத்ருவுடைய வெற்றி முஸ்லிம்களுடைய திறமையினால வந்ததா நிச்சயமாக கிடையாது வெற்றி அல்லாரின் புறத்திலிருந்து வந்தது பொதுவாகவே நம்ம அனைவருக்குமே தெரியும் ஒரு போர்லயோ ஒரு யுத்தத்தில் எந்த ஒரு இதுல வெற்றி அடைஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் இந்த வீரர்களை வந்து ரொம்ப பெருமை கொள்வாங்க எங்களால வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நல்லா பெரிய பார்ட்டி பண்ணி பெருசா கொண்டாடுவாங்க ஆனா முஸ்லிம்கள் அப்படி எந்த போர்லையும் எந்த ஒரு யுத்தத்திலையும் எப்பேற்பட்ட வெற்றி கிடைச்சாலும் முஸ்லீம்கள் அப்படி கொண்டாட மாட்டாங்க ஏன்னா வெற்றி அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடியது அல்லாதான் தன்னுடைய திருமுறை கூறானல மூன்றாவது அத்தியாயம் ஆறாம் சொல்லி காட்டுறான் அல்லா வந்து வெற்றிய வந்து உங்களுக்கு அல்லா தான் கொடுக்கறான் நீங்க உங்களுடைய திறமை நல்லா அடைய கிடையாது அப்படின்னு அல்லாத்தூன்ற அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஆறாம் அவசரத்துல சொல்லி காட்டுறோம் அதே போல மேலும் எட்டாவது அத்தியாயம் பதினேழாம் அவசனத்தில் சொல்லி காட்டுறான் நீங்க அம்பு வீசினீங்களே அதான் நீங்க வீசல அல்லா வீசினா நீங்க மண்ண இருந்தீங்களே அந்த மண்ணை நீங்க வீச கிடையாது அல்லா தான் வீசினா அப்ப இது அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி இதை கொண்டு நீங்க பெருமை அடித்துக் கொள்ளவோ உங்களுடைய திறமைன்னு வெளிக்காட்டிக்கொள்ளவோ உங்களுக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாதுன்னு அல்லாத சொல்றான் அதே போல மேலும் எட்டாவது இருபத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லிக் காட்டுறாங்க அல்ல ஞாபகம் முட்டிரான் மக்காவில் இருந்த கூடிய சூழ்நிலைய குறிப்பிட்டு அல்ல ஞாபகம் நீங்க வந்து இந்த பூமியில எந்த அளவு வலுவிழந்து குறைஞ்ச தொகையினராக இருந்தீங்க எந்த நேரத்திலையும் அவங்க உங்களை தாக்கிருவாங்க தாக்கிருவாங்கன்னு பயத்தோட இருந்தீங்க அப்ப உங்களை வந்து உங்களுக்கு மதினாவுக்கும் கூட்டிட்டு வந்து அங்க இடம் அளிச்சு உங்களுக்கு உதவியும் கொடுத்து அல்ல வந்து உங்களுக்கு வெற்றியும் கொடுத்து உணவும் அழிச்சிட்டு இருக்கான் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு அல்லா தலா வலசா ஞாபகம் மூட்டி அப்ப அந்த சூழல்ல இருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து உணவும் வெற்றி எல்லாத்தையும் அல்லாதான் உங்களுடைய திறமை வெற்றி வர கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லா தலா தன்னுடைய திருமறை குரிக் காட்டுறோம்லே பார்த்தோம் ஒரு அன்சாரி சஹாபி என்ன பண்ணார் ஒரு இளைஞர் பத்ருடைய வெற்றிக்கு பிறகு ஒரு இடத்துல அமர்ந்தாங்க பத்ரல கலந்து கொண்டவங்க எல்லாத்தையுமே வாழ்த்து சொல்ல வந்தாங்க அப்ப ஒரு அன்சாரி சகாபி என்ன சொன்னாரு ஒரு இளைஞர் அறுக்க காத்திருக்கும் ஒட்டகங்களை போல இருக்கக்கூடிய முதியவர்களை தானே நாங்க வந்து கொண்டோம் எங்களுக்கு எதுக்கு நீங்க அதுக்கு பாராட்டணும் அதுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் நபிசுராஸ்லாம் அதை தண்டித்து திருத்தினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அவர்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பலமான நபர்கள் முக்கியஸ்தர்கள் அவர்களை வந்து அல்லா வெற்றி அளித்தான் அப்படின்னு சொல்லி நபிசுராஸ்லாம் இந்த வசனங்கள் மூலமாக தெளிவுபடுத்தினாங்க அந்த அன்சாரி சஹாபிக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்ப வெற்றி இருக்குது அல்லாவின் பொருத்திலிருந்து வரக்கூடாது எந்த வெற்றியா இருந்தாலும் சரி அது நமக்கு தாவா துறையில் வரக்கூடிய வெற்றியாக இருந்தாலும் சரி நம்ம மூலமா ஒருத்தர் இஸ்லாத்தை நோக்கி வராரு நம்ம மூலமா ஒரு முஸ்லீம் தவறிலிருந்து நன்மையின் பக்கம் வராரு நமக்கு ஒரு தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்குது நம்மள குடும்பத்தில் ஒரு நலவு நடக்குது நமக்கு நம்ம கல்வியில் நம்ம வந்து ஒரு முன்னேற்றம் எந்த ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் அது அல்லாவின் பொறத்தில் தான் வருது காரூன் என்ன பண்ண அல்லா வந்து தன்னுடைய திருமுறை குழல் உலகம் அழியும் வரைக்கும் அது வரலாறாக பதிந்து இருக்க வேண்டும் நல்லா சொல்றான் காரூன் என்ன பண்ணான் இது என்னுடைய செல்வத்தினால வந்து என்னுடைய திறமைனால வந்ததுன்னா அல்ல அவனை பாடமாக்கி வச்சான் இந்த சமுதாயத்துக்கு முழு உலகத்துக்கும் ஒரு பாடமாகவே ஆக்கணும் காரூ காரணை இது என்னாலதான் ஆகும் என்னை கொண்டுதான் ஆகும் இருக்குதே இது வந்து ஒரு முஸ்லீம் உடைய இப்ப வெற்றி அல்லாவின் புறத்திலிருந்து வருது அப்படிங்கிறது பத்ரவில் இருந்து நாம் பெறக்கூடிய தலையாய பாடம் அடுத்ததாக இந்த பத்ருவில் நடந்த முக்கியமான அற்புதங்கள் அல்ல எத்தனை அற்புதங்கள் இதில் வந்து நிகழ்த்தி காட்டணும் குறிப்பாக வந்து அவர்களுடைய எண்ணிக்கையை கம்மியாக்கி காட்டணும் குறைசிகளுடைய எண்ணிக்கையை மலையை இறக்கி மலையை இறக்கி காமிச்சா அல்லா தலா அதுல மலையிலுமே அவர்களுக்கு அந்த மலை வந்து பாதகமாகவும் முஸ்லிம்களுக்கு சாதகமாகவும் மாறணுச்சு அப்படிங்கறதை பார்த்தோம் அடுத்ததாக முஸ்லீம்களுக்கு அந்த சிறு தூக்கம் அதன் மூலமாக மன நிம்மதி அடைந்தது அடுத்தது மலக்குகளை கொண்டு உதவி செஞ்சது நபிசுல்லா வந்து இதெல்லாம் நபிசுல்லா அந்த பத்ருவை ஒட்டி நடந்த அற்புதங்கள் உமையா நபிசுல்லாஸ்தோட கையால் கொல்லப்படுவான் அப்படின்னு சொன்னது முஸ்லிம்களால் கொல்லப்படுவான் அப்படின்னு சொன்னது அதுவும் நடந்துச்சு நபிசுவாசனுடைய அற்புதம் இதுவும் சொன்ன வாக்கு அப்படியே நடந்து காத்துச்சு அடுத்ததாக உக்காசா ரதி இல்ல இவர்களுடைய வாழ் வந்து அதாவது கையில ஒரு மரம் தான் இருந்துச்சு மரக்குச்சி இருந்துச்சு போரிடுங்க கமலாந்தா என்ன பண்ணிருப்போம் குச்சிய தெரியுங்களே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம் சகாபாக்கள் எந்த அளவு கட்டுப்பட்டு இந்த ஒரு உதாரணம் போதும் நபிக்கு நாம் எப்படி கட்டுப்பட வேண்டியது அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு உதாரணம் போதும் நபிசுலாசம் சொல்லிட்டாங்கன்னா கண்ணை மூடி பின்பற்றணும் அப்படிங்கறதுக்கு இந்த ஒரு உதாரணம் போதும் எந்த பதிலும் எந்த கேள்வியும் கேட்காம அந்த சஹாபி குச்சியை வச்சுட்டு எதிர்க்க போறாருங்க வாளாக மாறிச்சு அதை அடையாள சின்னமாகவே சஹாபாக்கள் பாதுகாத்துக் கொண்டு வந்தாங்க அப்ப இதுவும் அந்த யுத்தத்தில் நடந்த ஒரு அற்புதம் அடுத்ததாக முக்கியமான அந்த குஃபார்களுடைய தலைவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இதுவும் ஒரு அற்புதம் அதே போல கத்தாதா இப்போ நவ்மான் அப்படிங்கிற ஒரு சஹாபியுடைய கண் அவருடைய கண் வெளியே வந்துருச்சு போர் போர் ஈடுபட்டு போது எதிரியிடம் இருந்து அவருக்கு தாக்குதலுக்கு உள்ளானனால அவருடைய கண் வெளியே வந்து நரம்புல தொங்கிட்டு இருக்கு எல்லாரும் ஆலோசனை பண்ணி அந்த கண்ணை வந்து நம்ம அப்புறப்படுத்திடுவோம் இல்லைனா ரொம்ப டேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆலோசனை சொல்லும் போது ரவிசிதாசன் வேணா அந்த கண்ணை திரும்ப அங்கே வச்சு அவரு கண் நார்மல் ஆயிடுச்சு அடுத்ததாக அப்பாஸ் ரதி அப்துல் முத்தலிப் பார்த்தோம் யாருக்குமே தெரியாமல் புதைச்சி வந்ததை விடுதலை ஆகிட்டு போங்க அதே போல இந்த உமைர் கத்திய விஷத்துல உள்ள வச்சுட்டு வந்தாருல அவருடைய சிம்னம் பார்த்தோம் அப்ப இவ்வளவு அற்புதங்கள் இந்த பத்ருவை ஒட்டி நடந்திருக்கு அடுத்ததாக பத்ருவில் பத்ருவில் இருந்து எடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா அல்வலா வல் பரா அதாவது அல்லாவையும் ரசூலையும் முஸ்லீம்களையும் மற்ற அனைத்தையும் விட அதிகமாக நேசிப்பது அது எவ்வளோ எதுவா இருந்தாலும் சரி அல்லாவுடைய நேசத்திற்கு அல்லாவுடைய தூதருடைய நேசத்திற்கு ஈமானுடைய நேசத்திற்கு எதையுமே நம்ம கொண்டு போக கூடாங்கிறது பத்ரில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய ஒரு பாடம் உதாரணமாக அபுபக்கர் ரதி இல்லாம இவர் வந்து முஸ்லிம்கள் சைடும் அப்துல் ரஹ்மான் அவர் அந்த நேரத்தில் காஃபில் இருந்தார் இவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் அபுபக்கர் ரதில்ல இவரு குறைசுகள் சைட்ல இருந்தாரு இவர் இஸ்லாத்தான் ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய தந்தை சொல்லி காட்டாரு அபுபக்கர் சித்தி ரதில்ல நான் வந்து உங்களுடைய என்னுடைய தந்தை அப்படிங்கறதுனால உங்களை நான் விட்டுட்டு போயிட்டேன் உங்களை ஒன்னும் பண்ணாம நான் விட்டுட்டு போயிட்டேன் அதுக்கு உடனே அபுபக்கர் சித்திக்கிறது இல்லா சொல்லி இந்த சூழ்நிலை எனக்கு கிடைச்சிருந்து சொன்னா நீ என் முன்னாடி உட்காந்து இன்னைக்கு பேசிட்டு இருந்துருக்க மாட்டான்னு சொன்னாங்க உன்னு அன்னைக்கே கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டின அடுத்ததாக நம்ம முன்னாடியே பார்த்தோம் உத்துபா அவனுடைய மகனா ஹுதைஃபா ரதியெல்லாம் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் சைடும் உத்துபா அந்த சைடும் கொலை செய்யப்பட்டன அவர் கிணத்துல போடும்போது அவர்கள் கலங்கிய விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் தந்தையா இருந்தாலும் அதை நினைத்து அவர் வந்து கலங்க கிடையாது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுக்காக அவர்கள் வந்து அவர்களேதான் முன்னிறுத்தினாங்க அதே போல முசபிபின் உமர் ரதில்லுடைய சகோதரர் இந்த அபு அசீஸ் அவருடைய சம்பவத்தை இப்ப பார்த்தோம் குறிப்பாக அவர் கைதியாக இருந்தாரு அவருக்கு நடந்த சம்பவங்களை இப்ப நம்ம முன்னாடிதான் அவரு வந்து அவரு அன்சாரி சஹாபி ஒருவரு இடத்துல கைதியாக மாட்டியிருந்தாரு முசபிபின் உமர் ரிலானு தன்னுடைய சொந்த சகோதரர் ஒரு அன்சாரி தோழர்கிட்ட கைதியாக இருக்கும் போது பாக்குறாங்க இவருடைய கை கட்டப்பட்டு இருக்கல சாதாரணமாக நிக்கிறாரு இந்த பார்த்த உடனே முசபிம எதிரியுடைய அபு அசீஸ் கேட்கிறாரு ஒரு சகோதரனை பார்த்து சொல்லக்கூடிய விஷயமா இது அப்படின்னு கேட்கிறாரு அது உடனே முசபிமின் உமதுலான்னு சொல்லி காட்டுறாங்க உன்னை விட சகோதரத்துவத்துல அவர் எனக்கு நெருக்கமானவர் சொல்லி காட்டினாங்க ரத்த உறவு இருந்தாலும் அவர்களுடைய நேசம் ஈமானுக்காக இருந்துச்சு அல்லாவுக்குரியதாக இருந்துச்சு அல்லாவுடைய ரசூலுக்குரியதாக இருந்துச்சு நாமும் வந்து எல்லாத்தையும் தாய் தந்தை அதே போல சகோதரர் யாராக இருந்தாலும் எல்லா குரால் சொல்லி காட்டுறோம் நீங்க வந்து உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய வியாபாரம் பொருள் எல்லாமே எதது உங்களுக்கு எல்லாம் நஷ்டத்தை தந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் விட அல்லா அல்லாவுடைய நேசம் அதிகமா அல்லாவுடைய பாதையில போரிடுவது வந்து உங்களுக்கு இந்த மூன்று நேசம் வந்து அதை விட கம்மியா இருந்துச்சு உங்களுக்கு அதாவது வருவதை எதிர்பாருங்க அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய மார்க்கத்தையும் முன்னிறுத்துறாங்க அப்படிங்கறத இது போல சம்பவங்கள் மூலயமாக நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக பத்ரவை ஒட்டி நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா இந்த குறைசைகளுடைய முக்கியஸ்தர்களுடைய பிள்ளைகள் பல நபர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க அந்த நேரத்தில் ஆனா அவங்க என்ன பண்ண தியாகம் செய்யலாம் ரெடி கிடையாது மற்ற சலாபாக்கள்லாம் எப்படி தியாகம் செஞ்சு மக்காவை துறந்து மதினாவுக்கு ஹிஜர் செஞ்சு வந்தாங்களோ அந்த மாதிரி தியாகம் செய்து அவர்கள் வருவதற்கெல்லாம் தயாராக இல்லை அவர்கள் உண்மையாகவே அல்லாவிற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களா இல்ல இளைஞர்கள் அந்த நேரத்தில் பொதுவாகவே இருக்கக்கூடிய நடைமுறைக்கு மாற்றமாக நடக்கும் சில அந்த நாம தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் முஸ்லீமாக மாறினாங்களா அல்லாஹால அவர்கள் முஸ்லீமாக மக்களால் இருந்தவர்கள் ஆனால் வந்து இஜராத் செஞ்சு வரல தியானம் செய்ய அவர்களுக்கு மனசு இல்லை தியானத்திற்கு தங்களை உள்ளாக்கிக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்காத அந்த குறைசி தலைவர்கள் முக்கிய தலைவர்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக வந்து யாருன்னு சொன்னா அலிபின் உமையாபின் கலஸ் அடுத்ததாக அபுல் கைஸ் பின் அல் அதேபோல அபுல் கைஸ் பின் ஃபக்கீர் அல் ஹாரித் பின் ஜமா அடுத்தது அல் ஆஸ் பின் முன்னபிக் இந்த நபர்களெல்லாம் பத்ருவில் இவர்கள் முஸ்லீம்கள் தங்களை வந்து முஸ்லீம்களாக பிரகடனப்படுத்திக் கொண்ட நபர்கள் அதே போல அனத்தியாகம் செய்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு மனமில்லாமல் அவங்க கூட இருந்தவங்க ஏதோ ஒரு சூழல் எப்படியோ வந்தே ஆகணுங்கிற கட்டாயத்தின் பேர்லேயோ அல்லது அவங்களுடைய குறைசி தலைவர்களுடைய கட்டாயத்தின் பேர்லயோ அல்லது போயே ஆகணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல வந்தாங்களோ அது அல்ல ஆகலாம் ஆனால் இவர்கள் குறைசின் சைடு நின்றாங்க குறைசிகள் பக்கத்து அவங்க சைடு நின்றாங்க இவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டாங்க இவர்கள் முஸ்லீம்களை தாக்குனாங்களா போரில் வந்து ஒரு முனைப்போட ஈடுபட்டாங்களா உதவி புரிஞ்சாங்களா அதெல்லாம் அதெல்லாம் இரண்டாவது ஆனால் நீங்களே அந்த சைடு இந்த அனைத்து நபர்களுமே இந்த குறிப்பிட்ட மேலே குறிப்பிட்ட அனைத்து நபர்களும் பத்ரவில் முஸ்லீம்களால் கொல்லப்பட்டாங்க இங்க உடனே என்ன ஆகுது சொன்னா ஒரு சர்ச்சையை கிளம்புது என்ன சர்ச்சைனா இவர்கள் முஸ்லீம்கள் தான் இவர்கள் நம்ம முஸ்லீமாக கருதணும் அப்படின்னு சஹாபாக்கள் மத்தியில ஒரு சர்ச்சை கிளம்பும் போது நல்லா அந்த சர்ச்சைக்கு பதில் சொல்றோம் நான்காவது அத்தியாயம் சூரத்தில் நிசாவில தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல இவர்களை குறித்து அல்லாஹ் வந்து பதில் சொல்றேன் என்னன்னு சொன்னா தமக்குத்தாமே அநீதி வச்சு கொண்ட உயிர்களை வந்து வானவர்கள் பறிக்கும் போது யாரு இவர்களை தனக்குத்தானே அநீதி வச்சு கொண்டாங்கல்ல அவர்களுடைய உயிரை பறிக்கும் போது அந்த வானவர்கள் அவங்கள்ட்ட கேட்கறாங்களா நீங்க எந்த நிலையில இருந்தீங்க நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்க அதுக்கு வந்து அவங்க நாங்க பலகீனமாக இருந்தோம் அதனாலதான் எங்களால அங்கிருந்து வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வானவர்கள் கேட்டாங்க பூமி விசாலமானது கிடையாதா அப்படின்னு வானவர்கள் பதில் சொன்னாங்க நீங்க நாட்டை துறந்து விஜய் செய்திருக்க வேண்டாமா அப்படின்னு வானவர்கள் பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வானவர்கள் உங்களுடைய இருப்பிடம் நரகம்தான் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறோம் குரான்ல அப்ப ஒரு வானவர்களுக்கும் இந்த நபர்களுக்கு நடந்த இந்த நபர்களுக்கும் வானவர்களுக்கும் நடந்த அந்த உரையாடலை அல்ல குரோனா பதிஞ்சு வச்சிருக்காங்க நான்காவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த மார்க்கம் இருக்க பார்ட் டைம் மார்க்கம் கிடையாது எனக்கு இலங்கை வாணவன் தூரம் தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் எனக்கு வந்து கஷ்ட மார்க்கா விட்டுருவேன் அல்லா கட்டளையாட்டா அல்லாத கடமையாக்கிட்டா அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் கடமையா இருந்துச்சு அனைவரும் திறந்து ஹிஜ்ரத் செய்து போகணும் அப்படிங்கிறது கடமையா இருந்துச்சு அதை அவர்கள் தேர்ந்தெடுக்கல இப்ப என்னால் வந்து முடியாது என்னால வந்து பார்ட் டைமாகதான் நான் முஸ்லீமாக இருப்பேன் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது என்னால் என்னோட சக்தி இதுதான் அப்படின்னு பின்பற்றுவதற்கு இந்த மார்க்கத்தில் இடம் கிடையாது இப்ப அவர்களுடைய இடம் நரகன் தான் எல்லாத்தர சொல்லிக்காட்டுறேன் அதை நம்ம இங்க தெளிவாக புரிந்து இந்த குறிப்பாக இந்த நான்காவதாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வசனத்தை வந்து குறிப்பிட்டு இப்னு அப்பாஸ் ரதீல்லோ அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த ஹதீஸ் ஹஹிபுஹால் வரக்கூடிய ஹதீஸ் இப்னு கசீர் ராமத்துல தப்சீர்ல வந்து குறிப்பிட்டு காட்டுறாரு இந்த முஸ்லீம் இந்த நபர்கள் இருக்கிறாங்களே இந்த இறந்த நபர்கள் தங்களை முஸ்லீம்களாக அறிமுகப்படுத்திய இந்த நபர்கள் வந்து எதற்காக வந்தாங்கன்னு சொன்னா கணக்குக்காக தான் வந்தாங்க அவர்களுடைய படையில இத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய தலை இருக்கு ஒரு கணக்குக்காக தான் வந்தாங்க இவங்க இவர்கள் வந்து எதிர்த்து கூட போரிட கிடையாது அவர்கள் நிரூபந்தத்தின் பேர்ல ஒரு கணக்குக்காக தான் வந்தாங்க அப்படின்னு அப்பாஸ் ரஜியுல்ல வந்து சொல்லி காட்டுறாங்க அப்ப முஸ்லிம்களால் இவர்கள் கொல்லப்பட்டு இவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாம் படம் பிடித்து காட்டுறோம் இது நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இது நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் வந்து காபிரர்களோட சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப அவர்களுடைய இருப்பிடம் எங்க போய் முடியும் அப்படிங்கறத நாம் இந்த சம்பவத்தில் இருந்து புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக இந்த பதிரவில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா இஸ்திகாபா அதாவது தவக்குள் அல்லாவே சார்ந்திருப்பது இது மிக முக்கியமான பாடம் இந்த பத்ரவிலிருந்து நாம எடுக்கக்கூடிய பாடம் நபிசுல்ல வந்துட்டு அனைத்துமே பண்ணாங்க கடந்த அமர்வுகள்ல இருந்து நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம் நபிசுலாவா பத்ரி யுத்தத்துக்காக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் படையை கொண்டு போனாங்க படையை கொண்டு போய் சரியான இடத்துல அமைச்சாங்க அதே போல வரிசை கட்டி நின்னாங்க அனைவரும் பின்பற்றக்கூடிய முறையில் இருந்து மாறுபட்டு அணியணியாக நிப்பாட்டினாங்க என்ன என்ன பண்ணனா அப்படிங்கிறத எல்லா முயற்சியும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு நபிசுல்ல இருந்துட்டாங்க துவா எந்த அளவு செய்யறாங்க அன்பு தோழர் அபுபக்கர் சித்திக்குவதில்ல அவர்கள் வந்து சொல்றாங்க யாரும் சொல்லா போதும் உங்களையே நீங்க மாய்த்துக் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு துவா செய்றாங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா நம்ம முயற்சி அனைத்துமே செஞ்சுட்டுதான் தவக்குள் வைக்கணும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடு முஸ்லீம்களுடைய காஃபியுடைய கையிலிருந்து பாதுகாப்பு வலி அப்படின்னு சொல்றது தவக்குள் கிடையாது இது வந்து தவக்களுக்கு எதிரானது இது தவறான வழிமுறை நபிசுல்லாம் காட்டி கொடுத்த வழிமுறை கிடையாது அப்ப நம்முடைய புறத்திலிருந்து முயற்சிகள் இருக்கணும் அனைத்து முயற்சிகளும் செஞ்சுட்டு நாம் அல்லாவின் மீது தவக்கு நோக்கின அல்லாவை சார்ந்திருக்கணும் முயற்சியை கொண்டு வெற்றி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது முயற்சியும் செய்துட்டு அல்லாவின் புறத்திலிருந்து வெற்றியை நாம் எதிர்பார்க்கணும் அல்லாவின் புறத்திலிருந்து வெற்றியை நம்ம கேட்கணும் அதுதான் நபியுடைய வழிமுறை மேலும் வந்து இதுல நம்ம குறிப்பாக ஒரு சம்பவத்தை நாம் இங்கே குறிப்பிடணும் உமர் அதுல்லுடைய காலத்தில் இரண்டு நபர்கள் சகாபாக்கள் ரொம்ப சோம்பேறித்தனமா மெத்தனமா நடந்து போறாங்க அனைத்தையுமே திறந்த ஒரு மனிதர் போல ஒரு துறவி போல போறாங்க அவர்களை பார்த்து உமர்தாலு கேக்கிறாங்க அவர்களை பார்த்து கேட்கும் போது அவர்களை பற்றி சொல்லப்படுது இவர்கள் வந்து முத்தவக்கூன் அதாவது தவக்கல் உடையவங்க அல்ல எனக்கு கொடுப்பான் அப்படின்னு உறுதியான நம்பிக்கை கொண்டவங்க அப்படின்ற உடனே உமர் தாலு குச்சியை வாங்கி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிறாங்க குச்சியை வாங்கி அவங்க ரெண்டு பேத்தையும் அடிச்சுட்டு உடனே என்ன சொல்றாங்க வானம் வந்து தங்கத்தையும் வெள்ளியையும் பொழிய போறது கிடையாது போய் உழைச்சு உழைச்சு சாப்பிடுங்க அல்லாவின் தவக்கல் வைக்கணும் உழைப்பும் இருக்கணும் அல்லாவின் மீது நாம் ஆதரவும் தவக்கலும் வைக்கணும் அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது நமக்கு பிரபலமான ஒரு ஆதீஷ் தான் நீங்க அல்லாவை பறவைகள் சார்ந்திருப்பது போல எப்படி பறவைகள் தவக்கல் வைத்து அது வெறும் வயிற்றோடு எப்படி காலையில் பகல்ல கிளம்பி போதோ திரும்ப வரும்போது வயிறு நிரம்பியவாறு வருது அதே போல நீங்க அல்லாவே சார்ந்திருந்தீங்கன்னு சொன்னா அல்லா உங்களுக்கும் அதே மாதிரி கொடுப்பான் அப்படிங்கிற கதீஷ் நமக்கு தெரியும் அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பறவை தன்னுடைய கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து முயற்சி செஞ்சு பறந்து போய் இங்க கிடைக்கும் அங்க கிடைக்கும் தேடின பிறகுதான் அல்லா கொடுக்குறான் அப்ப அந்த பறவையை போல இந்த அதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் பறவையை போல அல்ல குணந்து சேர்த்துருவோம் வீட்டுக்குள்ள இருந்துக்குவோம் அப்படிங்கறது கிடையாது அந்த பறவை போல நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கறது நம்ம பெறக்கூடிய மிக முக்கியமான பாடம் வெறும் செயலை மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது இந்த செயல் செஞ்சுட்டேன் இது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு செயலையும் சார்ந்து இருக்கக்கூடாது தவக்கல் எந்த செயலையுமே செய்யாம எனக்கு அல்லா கொடுத்துருவா அப்படின்னு அப்படியும் இருக்க கூடாது இரண்டுமே இரண்டு எக்ஸ்ட்ரீம் இரண்டுமே தப்பு இரண்டையுமே நம்ம எதிர்பார்க்கணும் இரண்டையுமே செய்யணும் அப்படிங்கறத இந்த பத்ரவிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய பாடங்கள்ல தலையாய பாடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ இதுபோல இந்த பத்ருவே பத்ரு சகாபாக்கள் போலவும் பத்ரு சகாபாக்களில் பெற்ற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நாம் அனைவருக்கும் தந்து அருள வேண்டும் என்று இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் واخره تعالى والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته